வணக்கம் அக்டோபர் 15-2020 இருபது நட்டினியின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக ஈரோடு செந்தில் குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் 1. இந்தியாவின் மகிழ்ச்சியான மாநிலம் எது என்ற ஆய்வறிக்கையில் முதலிடம் பிடித்த மாநிலம் மிசோரம் 2. முதலாவது நேர பயன்பாட்டு கணக்கெடுப்பு தேசிய புள்ளி விவர அலுவலகத்தால் நடத்தப்பட்டது மூன்று பெண்களுக்கு எதிரான மற்றும் பட்டியல் எனத்தவருக்கு எதிரான குற்றங்களை அதிக அளவில் பதிவு செய்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் இனி இன்றைய பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவர் யார் இரண்டு கருத்து வேறுபாடுகளுக்கான குரல்கள் வாய்ஸஸ் ஆஃப் டிசன்ட் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியவர் யார் மூன்று ஜீரோ -E -R -O, letter, e, Z-E-R-O E capital letter letter small என்ற குறியீட்டு பெயர் எதனுடன் தொடர்புடையது இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளை நாலைய பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே